ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் மகாலயங்கிற தலைப்பலே நாம் மகாலயசிராதத்திலும் நாம் செய்யக்கூடியதான ஸ்ராத்தங்களிலும் நாம் உபயோகிக்கக்கூடியதான தானியங்கள் அப்படின்னு பார்த்துன்னு இந்த தானியங்களை நாம் ஏன் ஸ்ராத்தங்களிலே முக்கியமாக உபயோகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில் அந்த தானியங்களை நாம் வாங்கி காய வச்சு அதில் பவுடர்களாக வேண்டிய தானியங்களை நாம் அரைத்து உபயோகிக்கணும் ரெடிமேடாக வாங்கக்கூடாது எந்த ஒரு பவுடரையும் மஞ்சள் தூள்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ மாவுகளையும் நாம் உபயோகிக்கிறோம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கோதுமை மாவு அரிசி மாவு இப்படி இந்த இது இவைகளெல்லாம் நாம் தானியங்களாக வாங்கி தான் உபயோகிக்கணும் அதிலே இரண்டு விதமான லாபம் இருக்குது நமக்கு நாம் அந்த தானியத்தை சுத்தமாக வாங்கி காய வச்சு நாம் அரைச்சி வச்சுண்டால் அது சுத்தமான தானியம் வெளியில் எப்படி அரைக்கப்படுறதுன்னு நமக்கு தெரியாது பொதுவாக எப்படி அரைக்கப்படுறதுன்னா கோதுமையை வாங்கி அதை ஜலத்தில் ஊற போடணும் ஜலத்தில் ஊற போட்டால் ஒரு கிலோ கோதுமையை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அதை திரும்ப எடுத்து வெயிலில் காய வச்சால் சின்ன சின்னதாக உள்ள கோதுமை தானியம் பெருசு பெருசாக ஆகிடும் அதை நன்னாக காய வச்சு அரைச்சி எடுத்தால் நாம் ஒரு கிலோ மாவுன்னு எடுத்தால் கிலோவில் வித்தியாசம் வரா வராவிட்டாலும் கூட அளவில் ஜாஸ்தியாக தெரியும் அது ஒன்றரை கிலோ அளவு தெரியும் அந்த மாவு எடை வித்தியாசம் வராது ஆனால் மாவுனுடைய அளவு அதிகப்படியாக தெரியும் இப்படியெல்லாம் செய்யப்படுறது அப்படிங்கிறதுனால நாம் தானியமாக வாங்கி அதை உபயோகிக்கணும் மேலும் நாம் ரெடிமேடாக கிடைக்கக்கூடியதான மாவுகளில் உயிர் சத்து உதாரணத்துக்கு பார்த்தோமானால் நாம் பருப்பு பொடி தேங்காய் பொடி இது மாதிரி பொடிகளெல்லாம் நாம் பண்ணி வச்சிருந்தால் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதற்கப்புறம் அதில் பூச்சி வந்துடும் அல்லது வாசனை மாறி போயிடும் ஆனால் ரெடிமேடாக நாம் வாங்கினால் இப்போது சாப்பிட்றதுக்கே மாவுகளெல்லாம் வாங்குகிறோம் பா பாலில் போட்டு சாப்பிடக்கூடிய மாவுகள் வெந்நீரில் போட்டு சாப்பிடக்கூடிய மாவுகள்லாம் வாங்குகிறோம் அந்த மாவுகளெல்லாம் எப்படின்னா திறந்து வச்சால் கட்டி கட்டியாக போயிடும் அதுக்கு வெளிக்காற்று கூடாது ஆக்சிஜன் அதற்கு கூடாது அதை மூடி வச்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து எடுத்து திறந்து கூட, அந்த மாவு அப்படியே இருக்கும் மாவாக இருக்கும் ஆரோக்கியமான மாவு அப்படின்னா அதில் வண்டோ புழுவோ பூச்சியோ இருக்கணும் அதில் அப்படி இருந்தால்தான் உயிர் சத்து உள்ள தானியம் அப்படின்னு பெயர் அது நாம் தானியங்களாக வாங்கி உபயோகித்தால்தான் அந்த ஆரோக்கியத்தை நாம் பெற முடியும் அப்படி உள்ள உணவை நாம் தான் நமக்கு மனதும் தெளிவாக இருக்கும் நமக்கு சந்ததிகள் ஆரோக்கியமான தலைமுறை நமக்கு கிடைக்கும் இன்றைய நாளில் நமக்கு ஆரோக்கியமான தலைமுறையை நம்மால் அடைய முடியல குழந்தை பிறக்கிற பொழுதே ஏதோ ஒரு நோயோடு தான் பிறக்கிறது காரணம் என்னென்னா உயிரில்லாத வஸ்துக்களை நாம் சாப்பிட்றோம் அதுதான் குறைபாடு ஆகையினாலே தான் உயிருள்ள தானியங்களை நமக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது சாஸ்திராயச்சா சுகாயச்சா அப்படின்னு நம் பெரியோர்கள் காண்பிக்கிறார் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அது நம்முடைய சௌக்கியத்திற்காகத்தான் சொல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பிரச்சாரம் செய்யறதுக்காகவோ நம்மை திசை மாற்றுறதுக்காகவோ சொல்கிறது தர்மசாஸ்திரங்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கணும் நாமும் ஆரோக்கியமாக வாழணும் மன நம் குழந்தைகளும் ஆரோக்கியமாக வாழணும் என்கிறதுக்காகத்தான் தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது மகரிஷிகள் எல்லோரும் அவர்கள் செய்தால் போருமே நமக்கேன்னு சொல்லணும் இத்தனை புஸ்தகங்கள் எழுதியிருக்கா மகரிஷிகள் ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் எழுதியிருக்கா யாருக்காக எழுதி வச்சிருக்கா நான் இவ்வளவு தூரம் தெரிந்தவன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காகவா அல்லது விருதுகள் அவார்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருக்காளா அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு உபகாரத்தையும் ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல் நாம் அடைஞ்ச சுகத்தை நாம் அடுத்தடுத்த தலைமுறையினரும் அடையணும் அவர்களும் சௌக்கியமாக இருக்கணும் ஏதேதோ விஷயங்களை கேட்டு எதை செய்தால் சரி எதை செய்தால் தப்புன்னு தெரியாமல் கண்ணா விண்ணான்னு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் புஸ்தகங்களாக எழுதி வச்சுருக்கா அதை நாம் படித்து தெரிஞ்சுக்கணும் ரிஷிகள் சொன்ன விதங்களெல்லாம் பார்த்தால் எந்த அளவுக்கு நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு மகரிஷிகள் இந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காளே அப்படிங்கிறது தெரிய வரும் அவர்கள் சொன்ன முறையில் நாம் வாழ்க்கையை நடத்தினால் நமக்கு ஆரோக்கியந்தான் கிடைக்கும் வியாதியே வராது நோயின் பயமே வராது அப்படி ஏதாவது கர்மவசாத்து வியாதிகள் வந்தால் கூட அந்த சமாளிக்க கூடியதான சக்தி மனதிற்கு கிடைக்கும் ஆகினாலே தான் மன அமைதிக்கு மன உறுதிக்காகத்தான் நமக்கு இந்த கர்மாக்களை மகர்ஷிகள் காண்பிச்சுருக்கா அப்படிங்கிறத அடிப்படையாக நாம் புரிஞ்சுக்கணும் மகரிஷிகள் எந்த விஷயத்தையும் தவறாக சொல்ல மாட்டார்கள் அது இந்த நாளில் உபயோகப்படாது அது இந்த நாளில் செய்வதுங்கிறது சாத்தியமில்லை நம்மால் கட்டாயம் செய்ய முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஏன் செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு நினச்சிருந்தால் நமக்கு இப்படி ஒரு பிறவியோ இப்படி ஒரு வாழ்க்கையோ நமக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னு யோஜனை பண்ணணும் ஆகையினாலே இதெல்லாம் முடியாது அவர்கள் ஏதோ காட்டில் வாழ்ந்தா, அப்போது நல்ல காத்து、நல்ல தண்ணீர் ஆரோக்கியமான சூழல் அப்படி இருந்தது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த சூழலை கெடுத்தது யார் மகர்ஷிகளா தேவதைகளா பித்ருக்களான்னு பார்த்தால் இல்லை அதை கெடுத்து கொண்டது நாம் தான் ஆகையினாலே தான் நமக்கு எப்படி வாழணும்னு நமக்கு தெரியல எதை சாப்பிடணும்னு தெரியல எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல எதை பேசணும்னு நமக்கு தெரியல நாம் தீர்மானிக்கிறோம் அனைத்துமே தெய்வங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் தீர்மானிக்கிறோம் நமக்கு அந்த அளவுக்கு புத்திசக்தி இருக்கா அப்படின்னு யோஜனை பண்ணணும் அது தெரியாமல் நாம் எதே ஏதோ பேசி என்னென்னவோ செய்து நாம் வீண் பண்ணிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிறோம் நம் அடுத்த தலைமுறையினரையும் பாழாக பண்ணுறோம் அப்படி செய்யக்கூடாது நாமும் ஆரோக்கியமாக வாழணும் அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ நாமாவது ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறத நாம் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் கண்டதை பேசுறது பேசக்கூடாத விஷயங்களை பேசுகிறது எல்லாத்தையும் நாம் தீர்மானிக்கிறது அப்படின்னு வரக்கூடாது இதெல்லாம் மகரிஷிகள் நமக்கு சொல்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லலை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் காண்பிச்சிருக்கா மகரிஷிகள் எதையெல்லாம் நேராக பார்த்தாலோ அதை நமக்கு சொல்கிற இதெல்லாம் நம்பு இதெல்லாம் என்னுடைய நம்பிக்கை ஆகையினால் நீ நம்புன்னு மகரிஷிகள் நமக்கு சொல்லலை அவர்கள் நேரடியாக பார்த்ததையும் நமக்கு தெரிவிக்கிற முதல்ல நாம் அதை நம்பணும் பிறகு நாமும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனாலே தான் நமக்கு புஸ்தகங்களாக எழுதி மகர்ஷிகள் நமக்கு கொடுத்துருக்கா அதையெல்லாம் நம் வாழ்க்கையில் கொஞ்சமாவது படிக்கணும் இதுதான் நம்முடைய வாழ்க்கை கல்வி இதை நாம் படிக்கணும் இந்த தானியங்களை உபயோகப்படுத்துறதுக்குன்னு ஒரு சரித்திரம் நமக்கு புராணம் காண்பிக்கிறது அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்